சீரராஜ் செல்வம் போல் சீர்கவி என் ஆசான் வீரராக இருக்கப்போகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூர் கவியார் வெளிச்செய்த ஸ்ரீ சூரியசரகம் தொடர்பு பன்னியாசுத்தன் உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி கே லட்சுமிபாயர் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தமர்களே எங்கே அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பண்ணிவானே வணக்கம் சூரிய சலகத்திலே கடைசி ஸ்லோகமான நூறாவது ஸ்லோகத்தை என்று பார்க்க இருக்கிறோம் இதற்கு அடுத்து ஒரு ஸ்லோகம் உண்டு நூற்றி ஒன்று அது பலஸ்ருதி நூற்பயன் அதை அடுத்த வாரம் புதன்கிழமை பார்க்கலாம் தேவக கிம் பாந்தவக प्रिय अथवा अरियो रक्षा दीपो जनको निर्नियते சாத்ியியார जगतां ரூர்னோ தீபோரு ஜனோ ஜீவித்தீஜம் उपकारी दिशतु திசத்து தசத்திஷு அபியுத்திரம் வகா இதுல இறுதி ஸ்லோகமா இருக்கிறதுனால இதத்தியாசமான முறையில் அமைத்திருக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே அவரே கேள்வி கேட்கிறார் இதோ நம் கண்ணுக்கு தெரியும் இந்த சூரியன் தெய்வமா அல்லது உறவினனா அல்லது நண்பனா அல்லது ஆச்சாரியனா அல்லது நம்மை பாதுகாக்க வந்த ரக்ஷாமூர்த்தியா அல்லது நமக்கு கண்ணாக இருப்பவனா அல்லது ஒளியாயிருப்பவனா அல்லது குருவாய் இருப்பவனா அல்லது நம் தந்தையாக இருப்பவனா அல்லது வாழ்வின் அஸ்திவாரமாக இருப்பவனா அல்லது நம் புராணனுடைய தாரணையாயிருப்பவனா இதில் எதையுமே நாம் நிச்சயமாய் சொல்ல முடியாது ஏனென்றால் இவை எல்லாமுமே அவன்தான் அப்படி இருக்கிற சகல தேவதா இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சூரியன் நீங்கள் ஆசைப்பட்டதையெல்லாம் உங்களுக்கு எக்காலத்திலும் நல்கட்டும் என்று இது முடிக்கிறார் தேவகிம் சூரிய நாராயணன் ஒரு தெய்வம் யாருக்குமே சந்தேகம் இல்லை அப்புறம் ஏன் இவர் தெய்வமான கேள்வி கேட்கிறார் அப்படின்னா தெய்வம் என்று சொன்னால் ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் இருப்பாங்க அவங்க அவ்வளவு ஈஸியா நம்ம கிட்ட வந்து பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க நம் பார்வைக்கு அப்பாறுபட்டவங்களாக இருப்பாங்க எந்த தெய்வத்தையாவது நீங்கள் நேரில் பார்த்துட முடியுமா முடியாது ஆனால் இந்த சூரியனை நம்ம நேரில் பார்க்குறோமே ஊன கண்களாலே பார்க்குறோமே அப்போ தெய்வம்னு எப்படி சொல்ல முடியும் இவ்வளவு எளிமையாக இருக்கிறானே தேவகாக்கி பாந்தவகா பாந்தவகான உறவினன் பந்து என்ற சொல்லிருந்து பாந்த வருது பாந்த கட்டுதல் பந்தன் கணா கட்டு ஒரு மனிதன் தனியொருவனாய் இருக்கிறவனுக்கு ஒரு சமுதாய கட்டுக்கோப்பை உண்டு பண்றது கல்யாணம் ஆகிற வரைக்கும் தனியாளா இருக்கிறான் கல்யாணம் ஆன பிறகு அவனுக்கு மனைவி என்று ஒருத்தி வாய்க்கிறான் அவளோடு பிறந்தவன் மைத்துனன் ஆகிறான் அவளுக்கு தந்தை மாமனாராகிறார் அவளுக்கு அவனுக்கு அவளுக்கு தாய் மாமியாராகிறாள் அப்புறம் அப்படியே சகல பாடி அவங்க அப்படியே போகுது அப்போ ஒன்றோடு ஒன்று பூக்களை தொடுத்து கட்டுவது போலே உறவுகளை ஒரு மனிதனுக்கு கட்டி சேர்த்து கொடுப்பதனாலே இந்த உறவு முறைகளை பாந்தவா என்று சொல்லி சொன்னார்கள் அது எதுக்காக அப்படின்னு சொன்ன தனி மனிதன் சுயநல சுரூபியாக வாழ்கிறான் அவனுக்கு தியாகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்கிறார்கள் சும்மா இருக்கிற மனுஷனை நீ தானம் பண்ணுன்னு செய்ய மாட்டான் அப்படி கல்யாணமான பிறகு உன்னுடைய பெரிய மனைவிக்கு உன்னுடைய நான்கு இட்லிகள் ஒன்றை விட்டுக்கொடு அப்படின்னா பெரியமாக செய்வான் அப்புறம் உன் பிள்ளைக்கு ஒரு இட்லி கொடு இப்போ என்னுடைய நண்பர்களில் எத்தனையோ நான் இப்படி பேட்டி கெண்டிருக்கிறேன் என்ன சார் உங்களுக்கு ஆயில் எடுக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னா ஆமாமா கல்யாணமாகி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வரைக்கும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா என் மகன் ஆயுள் பார்த்து இருக்கணும்னு சொன்னால் சரி இனிமேல் இனி எடுத்துக்கிடா நம்ம ரெண்டு பேருக்கு என்ன வாங்க கட்டுப்படி ஆகாது என்று நல்லெண்ணெய் மகனுக்காக விட்டுக் கொடுக்குற தகப்பன் எனக்கு நேரிலேயே தெரியும் யாரோ ஒருத்தனுக்கு விட்டுக் கொடுன்னா விட்டுக் கொடுக்க மாட்டாங்க தன் மகனுங்கிற போது அதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தியாக உணர்வு பரவுகிறது அப்புறம் அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு சதாப்தி பண்ணுறபோது பார்த்தா எக்கச்சக்கமாக சொந்தக்காரங்க இவர் எண்பது பண்ணிக்குவார் சதா சதாபிஷேகம் பண்ணிக்கிற போது பார்த்தா உறவுகாரங்க மட்டும் ஐநூறு பேர் ஒன்று நினைப்பாங்க மாமா தாத்தா சித்தப்பா பெரியப்பா அண்ணன்னு சொல்லி அப்போது கடுகாய் இருந்த உள்ளம் மலையத்தனையாய் பெரிதாய் விரிந்து விசாலம் அடைவதற்கு அவனுக்கு இந்த உறவுதான் காரணம் அந்த எண்ணம் வரும்போது தான் அப்புறம் இந்த உலகத்தையே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பார்க்க தொடங்குகிறார் கபீர்தாசர் சொல்வர் நாற்பது நாள் நோன்பு இருக்கிறத விட ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறது பெரிய புண்ணியம் அப்படின்னு கபீர்தாசர் வந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் வளர்ந்தார் அவர் ஒரு பிராமணன் தான் ஆனால் வளர்க்கப்பட்டார் நெசவாளி எனவே முசல்மான் சகவாசம் அவருக்கு ரொம்ப உண்டு அப்போ நாற்பது நாள் நோன்பு இருக்கிறத ரொம்ப அக்கறையாக கடைபிடிப்பார்கள் இது முஸ்லீம்கள் ஆனால் ஏழைகளுக்கு தானம் பண்ண மாட்டாங்க அப்ப அவர் சொல்லுவார் நீ ஏழைகளுக்கு தானம் பண்ணினா இந்த நாற்பது நாள் நோன்பை விட பெரிய புண்ணியம்டாரு சொல்லுவார் இப்படி சொல்லிட்டு அடிவேரவாங்க கிட்ட ஆனால் உண்மை பிறகுக்கு பரோபகாரம் செய்ய படிப்பித்து கொடுப்பது குடும்ப உறவுகள் பாந்தவ சாத் சாத்னா இருப்பானோ உறவினனாக இருப்பானோ ஏன் இப்படி சூரியனை போய் உறவினன் என்று சொல்றார் அப்படின்னா ஒரு உறவினன் தான் இன்ட்ரெஸ்டடாக ஒருத்தனுக்கு வேண்டிய நன்மைகள் செய்துக்கிட்டே இருப்பான் இப்போ நம்ம பையனை ஒரு ஊருக்கு ஹைதராபாடுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறோம் ஹைதராபாத்ல இருக்கிற நம்ம உறவுக்காரருக்கு லெட்டர் எழுதி என் பையனை அங்கே அனுப்பி இருக்கிறேன் அப்பப்ப பாத்துக்கங்க அப்படின்னு சொன்ன அந்த ஆள் யாரு இவனுடைய அம்மாவுடைய கூட புறந்தான் அண்ணன் ஐயோ நம்ம தங்கச்சி மகனாச்சுன்ட்டு அந்த ஆள் வாரம் வந்து ஏதோ முறுக்கு வடை செஞ்சு கொடுத்துட்டு நம்ம நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு போவேன் அந்த இரத்த பாசம்தான் காரணம் இந்த சூரியன் என்ன பண்ணுறான் அன்றாடம் இந்த உலகத்துக்கு வேண்டிய வைட்டமின்களை கொடுக்குறான் தாவரங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக குளோரோஃபில் கிடைக்கிறதே இந்த சூரியனால தான் தாவரங்கள் இருக்கிறதுனால தான் ஆடு மாடுகள்லாம் உயிர் வாழுது ஆடுகள் இருக்கிறதுனால தான் அசைவம் முன்னுகிற மனிதர்கள் உயிர் வாழ்கிறார்கள் கடலில் இருக்கிற மீனுக்கு கூட சூரியனுடைய வெளிச்சம் தேவை அதனால இந்த உலகத்துக்கு இவ்வளவு நன்மை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவனுக்கு என்ன இவ்வளவு அக்கறை என்று கேள்வியை எழுப்புகிறார் அவன் நமக்கு பந்துவோத் அத்தவா அல்லது பிரிய அன்புள்ள சுகிருத்து சுகிரு நமக்கு நண்பனோ சில சமயத்துல நண்பர்கள் உறவினர்களை விட மெய்யான அன்பு செலுத்துவார்கள் இதெல்லாம் பட்டிமன்றம் நடத்துகிறாங்க நம்பகமான உறவு நட்பா அல்லது குடும்பமாக நண்பர்கள் அதிகமாக நம்பலாமா குடும்ப உறவை அதிகமாக நம்பலாமான்னு ரெண்டு பக்க பேச்சாளர்களும் பிரமாதமாக பேசுகிறாங்க இதை கேட்டால் இதுதான் நியாயங்கிற மாதிரி இருக்குது அதை கேட்டால் அதுதான் நியாயங்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தினால பாதிப்படைஞ்சவனா நண்பர்கள் தாய் நமக்கு தெய்வம்ன்றான் நண்பர்களால் மோசடி பண்ணப்பட்டவனா குடும்பம் தானா நமக்கு சொருக்கன்றான் அவரவர் அனுபவத்தை பொருத்தது அதனால் ரெண்டு பேருக்கும் பொதுவாக சொல்கிறாரு முதல்ல குடும்பத்து உறவினனும்னு கேட்டுட்டு அடுத்த அவரு நண்பனும் அப்படிங்கிறார் சிலருடைய வாழ்க்கையில் நண்பர்கள் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க மனைவி சொல்லாத விஷயத்தெல்லாம் நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் சிலருடைய விஷயத்தில் நண்பர்கள்கிட்ட சொல்லாத விஷயத்தெல்லாம் வந்து மனைவி கிட்டே சொல்லிகிட்டு இருப்பான் அவரைவருக்கு அமைய பிரிய சுகத்து நண்பனோ அத்தவா அத்தவானா அல்லது ஆச்சாரிய ஆச்சாரியன்னா நமக்கு ஞான அனுஷ்டானங்களை கற்பித்து மோட்சம் தரக்கூடியவன் அது எப்படின்னா சூரியனை தினம் உபாசிக்கிறவர்களுக்கு மோட்சம் உண்டு சாஸ்திரம் சொல்லுது ஆச்சாரியனை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் சூரியனை வழிபட்டா மோட்சம் கிடைக்கிறது ஒரு வார்த்தை இது ரெண்டும் சேர்ந்தா அல்லது ஒருவேளை அரியோ அரிய அப்படின்னா வணக்கத்திற்கு உரியவன் அர்த்தம் இந்த சொல்லிலிருந்துதான் ஆரியா அப்படிங்கிற வார்த்தை வருது ஆரியன் என்றால் வணக்கத்திற்குரியவன் ராமன சீதை வந்து ஆரிய புத்திர என்றும் ஆரிய என்றும் அழைக்கிறாள் கணவனை மனைவி ஆரியா என்று அழைக்கிறதுண்டு தந்தைய அழைக்கிறதுண்டு ஆரிய என்றால் வணக்கத்திற்குரியவன் அர்த்தம் இப்போ நல்ல நீதி சொல்லக்கூடிய சான்றோர்கள் எல்லாம் ஆச்சாரியர்களாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு நேரடி ஆச்சாரியராய் இல்லாத வணக்கத்திற்குரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்களும் இருப்பார்கள் வயதில் பெரியவர்கள் ஞானத்தில் பெரியவர்கள் அனுபவத்தில் பெரியவர்கள் அவங்கெல்லாம் ஆரியோ வணக்கத்திற்குரியவர்கள் என்ற ஒரு கேட்டகரியில வர்றாங்க அல்லது நமக்கு அறிவுரை வழங்கக்கூடிய ஆரியனோ அப்படிங்கிறார் அது எப்படின்னா தினமும் சூரியனை வழிபடுகிறவர்களுக்கு என்ன நடக்குமா புத்தி கெட்ட பாதையில போறபோது அது திருத்தி சாத்விக உணர்வை கொடுத்து இது தப்பு பண்ணாதே அப்படின்னு திருத்துறான் அப்போ வணக்கத்திற்குரியவனும் ரக்ஷா ரக்ஷா அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பாளன் அல்லது பாதுகாக்கும் ஒரு தாயத்து அல்லது ஒரு தெய்வம் இப்படி சொல்லலாம் இந்த ஆச்சாரியனும் சரி ஆரியரும் சரி ரக்ஷையும் சரி எல்லாருமே வந்து வெல்விஷஸ் நமக்கு நன்மை விரும்பிகள் திரிசங்கு வந்து வசிஷ்டர்கிட்ட போய் காலில் விழுந்து நான் அந்த சரீரத்தோடு சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்டபோது அவர் முடியாதுன்னு அவன் சொன்னால் ஒரு குருவை அண்டி சேவை செய்து பணிப்பது எதற்காக நமக்கு ஒரு தேவை ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவுவாங்கிறதுக்காக தான் அப்படி இருக்கிற போது இவ்வளவு காலம் நான் உங்களுக்கு செய்த குரு சேவை என்னுடைய இந்த கோரிக்கையை முடியாது மறுக்கிறீர்களே அப்படி அதனால தகுந்த சமயத்திலே friend philosopher and guide மாதிரி இருக்கிறாங்க ஒரு தடவை விஸ்வாமித்திரர் வந்து அகத்தியருடைய மனைவி லோபாமுத்திரவிடம் பேசிக்கிட்டு இருந்தாரான் அப்போ அவர் சொன்னாராம் ஒரு ரிஷி பத்தினி நான் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வகை காய்கறி சமைச்சு இங்கே சிராதத்துக்கு வர்ற சார்ந்தவர்களுக்கு போடுறது பழக்கம் அப்படின்னு ஆயிரத்துக்கு மேற்பட்ட காய்கறியிடம் முதல்ல சமைக்க முடியுமா அப்படியே உனக்கு யோக சக்தி இருந்து சமைத்தாலும் சாப்பிட்றவன் சாப்பிட முடியுமா ஏன்னா நிமந்திரணத்துக்கு வர்றவன் ஏன்னா திணி பண்டாரமாக வரமா அவன் ஒரு தகுதி உள்ளவனாக தான் இருப்பான் அப்படின்னாரான் அப்போ அகத்தியருடைய மனைவி லோகமுத்ரா சொன்னானான் ஏன் சுவாமி அடுத்த மாத சிரார்த்தத்துக்கு நீங்கள் அடியன் குடிசிக்குவாங்க நான் உங்களுக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட காய்கறி சமைச்சு போடுறேன் நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு இவர் பார்த்தார் இதே எதிராக பம்பா போச்சு நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு ஒன்று சொல்ல போய் இந்த பொம்பளை எப்படி கூப்பிட்றானு சரி சரி கூப்பிட்டதை மறுக்கப்படாதுன்னு அடுத்த மாதம் அவர் சிராதத்துக்கு போனாராம் போனால் அந்தமாக சாப்பாட்டில் என்ன பண்ணியிருக்கு பாகக்காய் பலாக்காய் பெரண்டை இது மூணு மட்டும் செஞ்சு வச்சான் செஞ்சு வச்சுட்டு இவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு சாப்பிட்டுக்கிட்டே லேசாக நிம்ந்து நின்று பார்க்குறாரு ஆயிரத்தில் பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இங்கே அது ஒன்று வர்ற மாதிரி தெரியல நிமிந்து பார்த்தார் என்ன சுவாமி ஆயிரம் கணக்கு குறையுதா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான் பாகற்காய் நூறு காய்கறிக்கு சமம் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் ஏன்னா நூறு காயில் இருக்கிற நன்மை அந்த ஒரு காயில் இருக்குது சாதாரணமாக பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா கசக்குது ஆனால் அதில் தான் ஆண்டவன் நல்லதை வச்சுருக்கலாம் இனிப்பில் தான் வியாதியாக வச்சுருக்கோம் அடுத்து பலாக்காய் இருக்க பலாவானது பெருசாக காயாகி பழமாகிறதுக்கு முன்னால் சின்னதாக காயாக இருக்கிற அதை பொடியாக நறுக்கி பலாக்காய் பொடின்னு செய்வாங்க அது செஞ்சால் இந்த பாகக்காயை போல் மூணு மடங்கு அது நன்மை வாய்ந்தது பாவக்காய் நூறு காய்க்கு சமம்னா பாவக்காயை போல் மூணு மடங்கு பலாக்காய் நன்மைன்னா கணக்கு பாருங்க அது முந்நூறு ஆச்சா இப்போ அடுத்தாப்பில் இந்த பிறண்டைன்னு சொல்கிறோமே பிறண்டை தொகையு அவ்வளவு நல்லது அதுக்கு வஜ்ரவல்லின்னு பேர் இந்த பரண்ட தொகையல் எல்லாரும் சாப்பிட்லாம் சகல விஷக்கிருமிகளையும் நீக்கும் எல்லா விதமான நோய்களையும் போக்கக்கூடிய சகல ரோக நிவாரணியும்பாங்க அது வந்து இந்த பலாக்காயை விட மூணு மடங்கு அதிகம் அப்போ முன்னுக்குற மூணாவது புரிக்கங்க அதுவே தொள்ளாயிரம் ஓடி போச்சு இப்போ எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேலே ஓடி இல்லையா அப்படின்னு தமாஷா சிரித்து வேஷ்மா நீ சொல்கிறது நியாயம்தான் ஆயிரத்துக்கு மேலே காயை நீயே செய்து போட்ட நானும் சாப்பிட்டேன் அப்படின்னுறான் இது புராணங்களில் உள்ள கதைங்க இந்த கதையை ஏன் தெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாட்டில் இந்த காயெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த மூணை தான் நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை பிரண்டைன்னா பல பேருக்கு என்னென்னே தெரியல அவங்களெல்லாம் பிரண்டை கட்டி தான் அடிக்கணும் அடுத்தாப்பில் பலானவன்னே அவமே சொலதிங்கிறதுக்கு ஓடுறோம் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறது அது இல்லை பலாக்காய் பலாக்காய் பொடி அதே மாதிரி பாவக்காய்னோன்னு ஐயா அப்பா பட்டு கசப்பு கசக்கும் அப்படின்னு விருந்தினர் வந்தால் பாவக்காய் சமைச்சு போடுறது இல்லை ஏன்னா உறவு கசந்து போகுமா ஏதோ மொத்த காய சாப்பிட்றவங்களாம் இனிப்பாகவே உறவாக இருக்கிற மாதிரி ஆனால் பாவக்காய் வந்து சிறந்த காய் எந்த ஹோட்டலையும் பாவக்காய் போட மாட்டான் தெரியுமா காரணம் என்னடான்னு சென்டிமெண்ட்டு பாவக்காய் சமைச்சு போட்டால் அப்புறம் நாலு பேர் ஒருத்தனை வரமாட்டான் அப்படின்னு ஆனால் இந்த மூன்று காய்களும் சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் சிறந்த காய்களாக சொல்லப்படுகின்றன இந்த லோப முத்ரா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆனால் அன்னைக்கு விஸ்வாமித்ரென்ற ஒரு சிறந்த ராஜரிஷி பிரம்ம ரிஷிக்கு ஒரு அறிவுக்கண் அன்று அவள் கொடுத்தாள் யாருக்கிட்டே இருந்து எந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன பிள்ளை நமக்கு ஒரு குருவாக இருந்து நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுத்துருவான் ஒரு கல்வி ஒரு பொண்ணு ஒரு ஊமை ஒரு குருடு ஒரு செவிடு கூட நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருவோம் அதுபோல இப்படியெல்லாம் நமக்கு கல்வி தருகிறவர்கள் ஆச்சாரியர்கள் ஆரியர்கள் வழிகாட்டிகள் இந்த ரக்ஷா அப்படிங்கிறது என்னென்னா இப்போது ரக்ஷ கட்டி போடுறேன்னு சொல்லுவாங்க சில பேர் அங்கே போனால் அவர் மந்திரமூர்த்திங்க அவர் மந்திரிச்சு தாயத்தை கட்டுவாரே இந்த தாயத்து கட்டுறதுங்கிறது என்ன லட்சை கட்டுறதுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த தெய்வத்தினுடைய அருள் அந்த ஒரு சிறு ஓலைச்சொருளுக்குள் இருக்கும்படி பண்ணி அதை வெள்ளி தாயத்திலேயோ தங்கத்தாயத்திலேயோ அடைச்சு கட்டி விட்டுருக்குது அப்போ அந்த தெய்வம் அவன் போகிற பக்கமெலாம் கூடவே போகும் அவனுக்கு உதவி செய்யும் இதில் அசலும் உண்டு ஃப்ராடும் உண்டு வெறுமனையே பணத்தை வாங்கிட்டு சும்மா ஊரை ஏமாற்றி தாயத்தை விற்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் யோசித்து முடிவு பண்ணணும் உண்மையிலேயே சக்தி உள்ளவர்கள் மந்திர சித்தி உள்ளவர்கள் அவங்க கொடுக்குற ரட்சை தான் சிறந்த ரட்சையாக இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கும்பகோணத்தில் ஒரு வேத பாடசாலை ராஜா காவ்ய வேத பாடசாலை என்று ஒன்று இதை நிறுவினது யார் அப்படின்னு சொன்னால் கோவிந்தப்ப தீட்சிதர்ன்னு சொல்லி நாயக்கம்மன்னர்கள் அரசாண்டு கொண்டிருந்த போது கோவிந்தப்ப தீட்சிதர்னு ஒருத்தர் அவர் மூன்று தலைமுறை அரசர்களுக்கு அமைச்சராக இருந்தவர் அவர் தனக்கு கிடைத்த பணத்தைப்புறம் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி ஒரு வேத பாடசாலையை ஆரம்பித்து வச்சார் சகல தானங்களிலும் சிறந்தது வித்யாதானம் என்று சொல்லும் கல்வி தானம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது அதுலேயும் வேத பாடசாலை நிறுவுவதோ வேத பாடசாலைக்கு உதவுவதோ பெரிய புண்ணியன்னு சொல்லி ஏன்னா வேதங்களை எல்லாரும் படிக்கிறது இல்லை எவனோ ஒருத்தம் படிக்கிறான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வயிற்றுக்கு சோறு இல்லை கட்டிக்க துணி இல்லை இருக்க இடமும் இல்லை எப்படி படிப்பான் அதனால அந்த காலத்தில் வேத பாடசாலை நிறுவினபோது நிறுவனவர்கள் அதுக்கு அறக்கட்டளையும் ஏற்பாடு செய்து மானியங்கள் ஏற்பாடு பண்ணுவாங்க இந்த கோவிந்த பிரதீஷர் இருந்த வரைக்கும் அவருக்கு பின்னாலே மன்னர்கள் ஆட்சி இருந்த வரைக்கும் அந்த பாடசாலை நல்லா நடந்துகிட்டு இருந்தது ஆனால் மன்னர்கள் காலம் முடிஞ்ச பிறகு இந்த வெள்ளையர்கள் காலம் வந்தது சுயாட்சி வந்தது அந்த காலம் வந்தப்போ ஷர்மானு ஒருத்தர் அந்த பாடசாலைக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்தார் ஃபண்ட்ஸ் வரலை பணம் கிடைக்கல இப்போ அநாதாசிரமம் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பணம் வருங்க இன்றைக்கி காலக்கட்டத்தில் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க அநாதாசிரமம் நடத்துகிறது நல்ல பிஸ்னஸுங்க நீங்கள் ஒரு ரசீது புக் அடிச்சுக்குங்க நாங்கள் இந்த ஊர்லேருந்து அநாதாசிரமத்துக்கு வந்திருக்குறோன்னா உடனே அஞ்சு பத்தம் கொடுக்குறோம் ஏழை பிள்ளைங்க சொல்லி ஆயிரக்கணக்கில் பணம் சேர்ந்துடும் போய் விசாரித்து பார்த்தா ஒரு ஆசிரமே இருக்காது அப்படி இவன் ஃப்ராடாக கூட இருக்கும் ஆனால் மக்கள் இன்னும் மனதாசிரமத்துக்கு நிறைய பண உதவி செய்கிறார்கள் ஆனால் வேத பணம் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை என்னடா வேதம் என்ன பாடம்னு விட்டுறாங்க அதனால ஒரு ஐம்பது மாணவர்கள் வேதம் பயின்று கொண்டிருக்கிறார்கள் வேதம் படிக்கிற மாணவர்கள் என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏழு வயசுலேருந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ள மீசமளையாத வயசு பிஞ்சு மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க ஒரு தடவை சந்தேகம் சொன்னால் அப்படியே மனப்பாடம் ஆகிடுது வேதம் பூரா ரெக்கார்ட் ஆகுது உச்சரிப்பு கணீர்னு இருக்குது நல்ல ஞானம் இருக்குது சாப்பாட்டுக்கு வழியில்லை பணம் இல்லை என்ன பண்ணுறது இவருக்கு ஸ்கூலை மூடவும் மனசு இல்லை பணமும் கிடைக்க மாட்டேங்குது ஒரு நாள் என்ன பண்ண காஞ்சி சந்திரசேகர பரமாச்சாரியாக இருக்கிறாரு சமாதியாகிறார் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து ஓனும் அழுதார சுவாமி என்ன இருந்தாலும் ஒரு வேத பாடசாலைக்கு மட்டும் தலைவன் ஆகவே கூடாது நான் படுற பாடு என் பிள்ளைகளை பார்க்குற போதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா வயிறு எரியது சாமி அப்படின்னா அப்போ அவர் சொன்னா ஏண்டாப்பா கோவிந்த தீட்சிதனை ஆரம்பித்ததாக வந்து இப்படி ஆகிப்போச்சு அவர் எவ்வளோ பெரிய மகான் சரி கவலைப்படாத நான் உனக்கு ஒரு ரஷ்ய என்று சொல்லி கழுத்திலிருந்து ஒரு மாலையை கழற்றி அவருக்கு கொடுத்தாரு தண்ணி வச்சுக்கோம் இந்த மாலை இருக்கிற இடத்துல பணம் தேடி வரும் அப்படின்னு சொன்னார் இந்த சர்மா இருக்கிறாரே அவர் என்ன நினச்சி வந்தார்னா காஞ்சி மடம் பணக்கார மடம் நம்ம போய் அழுத உடனே ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வந்த வச்சுக்கோ இது பேங்க்கில் எப்படி போட்டுக்கோ வரல வட்டியை வச்சு பிழைச்சிக்கோன்னு சொல்வார் நினச்சி வந்தார் இவருடா மாலையை கட்டி கொடுக்குறாரு அப்படின்ட்டு சரி இவர் மகா சொல்லி அந்த மாலையை வாங்கிக்கிட்டு போனார் அந்த சர்மா சொல்கிறார் ஒரு அந்த மாலை வந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரை எங்கெங்கேருந்தோ பணம் வருதுங்க எனக்கு யாருன்னே தெரியாது அவங்கலாம் பணம் அனுப்புகிறாங்க ஏன் அனுப்புகிறாங்கன்னு தெரியல வேத பாடசாலைக்கு வைத்துக் கொள்ளவும் அப்படின்னா இந்த மாலை எவ்வளவு ஒரு ஆச்சரியமான மாலையாக இருக்கணும் இந்த குமாரி பத்மா சுப்ரமணியம்னு ஒரு நாட்டிய ஆர்டிஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா பரதநாட்டியம் நடக்கூடிய பெண்மணி அந்த அம்மாவுக்கு மேல் நாடுகளில் மெக்சஸ் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க நாட்டியத்துக்குன்னு அந்த அவார்டு பெரிய பெருந்தொகை பணம் லட்சக்கணக்கான ரூபாய் அதில் ஒரு அமௌண்ட்டை இந்த வேத பாடசாலைக்கு ஒதுக்கிடுச்சு நல்ல சிறந்த முறையிலே வேதத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவங்களுக்கு முதல் பரிசு தருவதற்கு இந்த தொகையை வச்சுக்கங்கன்ட்டு இப்போ நல்லா செழிப்பாக நடக்குது அந்த மாலையுடைய மையமும் இப்போ தான் நான் உணர்றேன் அது சாக்ஷாத்தூர் தெய்வந்தான் அப்படிங்கிறது இதுக்கு பேர் தான் லட்சை அப்படிங்கிறது இன்றைக்கும் வந்து காமாட்சி ஜோசியர் வீ இந்த ராஜா வேதகாவிய பாடசாலை நடந்து கொண்டு அந்த பக்கம் போகிறவங்க போய் பார்த்துட்டு வரலாம் பண உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டா கூட பண்ணிக்கலாம் எதுக்கு சொல்ல வர்றேன் ரட்சை என்பது ஒரு தெய்வத்தினுடைய பிரதிநிதி நம்ம கையில் வந்து அது ஒரு தாயத்தாக இருக்கிற போது அல்லது மோதிரமாக இருக்கிற போது அது உயிரில்லாத பொருள் மாதிரி தெரியும் ஆனால் அதில் தேவதா சக்தி இருக்கு இங்கே சொல்ற சூரியன் ஒரு ரக்ஷையோ எப்படி சூரிய கவசம்னு இருக்கு சூரிய கவசம்னு ஒரு மந்திரபுஸ்தம் இருக்கு அதை படிச்சுட்டு போனால் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு மந்திரவாதம் வில்லி சூனியம் ஆக்சிடென்ட் பாம்புக்கடி மாடு தேழு புலி சிங்கம் எல்லாத்துலேருந்து பாதுகாப்பு அப்ப கவசம் தருகிறான் எனவே அவனை ரட்சை என்று சொல்லலாமா ரக்ஷா சக்ஷு நூ நூனா அல்லவோ சக்ஷு அப்படின்னா கண் இவனை கண் என்று சொல்லலாம் ஏண்டான நமக்கு ரெண்டு கண்ணு இருந்தும் சூரியன் உதிக்கலைன்னா இந்த கண்ணால் எதையே பார்க்க முடியுதா முடியல அவன் வந்த பிறகுதான் நமக்கு பார்க்க முடியுது எனவே அவனை கண் என்று சொல்லலாம் இந்த உலகத்துக்கெல்லாம் அவன்தான் கண் அவனால் தான் நான் உங்களை பார்க்கிறேன் நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் அதனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்ப்பதற்கு உதவியாக இருப்பதனாலே அவனை கண் என்று சொன்னால் என்ன தீபகா ஒரு அணையாத விளக்கு அணையா விளக்குன்னு சில கோவில்களில் எரியும் சதா நெய் எரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஒரு அணையாத விளக்கு என்று இதை சொல்லலாமா எப்படிங்க இப்போ ராத்திரியில் எங்கே சூரியன் நமக்கு வருது என்று கேட்டால் நம்ம உடம்பில் இருக்கிற அந்த உஷ்ணம் அவன் ஏற்றி வச்ச விளக்கு தான் அதுதான் அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு ஜாடராகி நீங்க அந்த சூரிய நாராயணனுடைய கதிர்கள் தான் அந்த உஷ்ணம் அப்படியே விட்டுட்டு இருந்தால் சில சமயத்தில் ஹீட் அதிகமாகிடும்னு சொல்லி தான் அந்த காலத்தில் பெரியவங்க சனி நீராடு சனிக்கு நம்ம ஆயில் எண்ணெய் பயி அப்புறம் கால் பாத்ரூமுக்கு போனான்றான் அந்த கால் ஒரு தத்துவம் இருக்குதுங்க காலில் குதி காலில் தண்ணிப்பட்டால் மூளை சூடு தணிகிறது என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் குதிங்கால் நரம்புகளுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம ஊர் ஆச்சார கோவையில் சொல்லி வைச்சோம் நீ பாத்ரூமுக்கோ டாய்லெட்டுக்கோ போயிட்டு வரும்போது குதிங்காலில் தண்ணி ஊற்றாமல் வந்தீன்னா உன்னை சனி பிடிக்கும் நிலமகாராஜனை அப்படி தாண்டா சனி பிடிச்சிச்சின்னு மிரட்டி வைத்தான் அது எதுக்குனான்னா இந்த உடம்புல ஏற்பட்டு கொண்டு இருக்கிற உஷ்ணத்தை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் வந்து தயிர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் தயிர் மோர் நிறைய சேர்த்துக்கணும் கொஞ்சமாவது சேர்த்துக்கணும் செக்கோ ஒரு நாடு அந்த நாட்டு மக்கள் அனைவரும் தயிர் மோர் நிறைய சாப்பிடுகிறார்கள் அதனால் உலகத்தில் உள்ள எந்த நாட்டு மக்களுக்கும் இல்லாத அளவு ஆரோக்கியமும் ஆயுளும் அந்த நாட்டில் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் நீங்கள் தயிர் சாப்பிட ஆரம்பிச்சீங்க ஏன் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டால் அது எங்களுக்கே தெரியாது எங்கள் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் இது அப்படின்னு சொல்கிறாங்க தயிர் மோர் வந்து உடல் குளிர்ச்சியை எப்பவுமே மெயின்டைன் பண்ணும் தீபகா குரு உத உதா அல்லது குரு என்றால் குரு என்றால் இருளில் வெளிச்சத்துக்கு கொண்டு வருபோவன் அர்த்தம் ஆச்சாரியன் என்றால் ஞானத்தை ஆச்சாரமாக நடந்து காட்டுகிறவன் அர்த்தம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய குரு என்று சொல்லலாமா அப்படிங்கிறேன் அது எப்படி என்றால் இந்த சூரிய வழிபாடு உலகத்திலே ஐம்பது சதவிகிதம் இந்த சூரியனை வழிபடாதவர்கள் ஐம்பது இருக்கிறார்கள் அப்படி வழிபடாதவர்களுக்கு வழிபடுகிறவர்களுக்கு ஏற்படுகிற நன்மைகளை பார்க்கிற போது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது நாம் இதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம் பட் இப்போல்லாம் பார்க்குற போது இவர் நியாயம் இருக்கும் போல் இருக்குன்னு திருந்தளம் தான் மனுஷன் ஒரு காலத்தில் தீக்காவில் நாத்திகரெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவங்கள்லாம் இப்போ பார்த்தா பட்டப்பட்டியாக தொண்ணூறு பூசிக்கிட்டு அவங்க கோயிலுக்கு போயிட்டுருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலே ஒரு தீகா மாநாடு நடந்தது தீக்கா யூனிஃபார்ம் என்னடான்னா கருப்பு உங்களுக்கு தெரியும் அந்த மாநாட்டில் சில கருப்பு உடைகள் வித்தியாசமாக இருந்தது பார்த்தா அவங்கெல்லாம் ஐயப்பன் வரைக்கும் மாதம் போட்டிருக்குறாங்க கடவுளலை என்று சொல்லக்கூடிய திராவிட கழகத்தினர் கருப்பு யூனிஃபார்ம் பண்ணாமல் ஐயப்பருக்கு மாலை போட்டு அங்கே வந்துருக்கலாம் கொள்கை வேற வாழ்க்கை வேறங்கன்றான் அதுக்கு ஒரு விளக்கம் அதுக்கு என்ன அர்த்தம்னு அவன் தான் சொல்லணும் என்னென்னா வர வர வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுகிற போது ஆத்திகம் அங்கே முளைக்கிறது நாத்திகம் நசிந்து விழுகிறது அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நமக்கு பல ஞானம் கிடைக்கிறது அதுபோல் குரு இந்த ஆத்திகம் இறை வழிபாடு வாழ்க்கையில ஏற்படுற நல்ல முன்னேற்றங்களை பார்க்கிறபோது நாத்திகர்களும் அரை நாத்திகர்களும் முழு நாத்திகர்களாக மாறுகிறார்கள் எனக்கு திருமணத்துக்கு சில மாதங்கள் முன்பு என் தந்தையாருக்கு ஒருவர் அறிமுகமானார் அவருக்கு பேர் என்னடானா செருப்படி சுப்பிரமணிய பிள்ளைன்னு சொல்லி அவர் ஒரு வைத்தியர் அவருக்கு ஏன் செருப்படி சுப்பிரமணிய பிள்ளைன்னு அவர் யாரையும் செருப்பார அடிக்க மாட்டார் அவருடைய மனசை யாராவது நோக்குமுடி பண்ணினா தன் செருப்பெடுத்து தன்னை அடித்துக்கு வர்றவர் தன் தலையில் மூணு தடவை அடிச்சுக்கிட்டு இந்த பாவம் உனக்கு தான் அப்படின்வார் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் நம்ம அடிச்சிட்டாலும் பரவாயில்ல தன்னை தானே அடிச்சுக்கிட்டு இந்த பாவம் உனக்கு தான் அப்படி இருக்கும் அதனால் அவருக்கு செருப்படி சுப்பிரமணியமொழியனு பிரபலமான பேர் அவர் வந்து ஒரு தடவை என் தந்தைக்கு சக்கரவியாதிக்கு மருந்து ஒரு சின்னதாக அவர் உருண்டை கொடுத்தார் கொடுத்துட்டு இன்றைக்கி போய் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாரு சாயந்தரம் டெஸ்ட் பண்ணுறேன் இதை எத்தனை நாள் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டேன் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்க அப்புறம் நான் சொல்கிறேன்னு சாயந்தரம் டாக்டர்கிட்ட போய்ட்டு வந்து அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டே இல்லை சரியாக போச்சு ஒரே வேலை ஒரே உருண்டை சரியாக போச்சு இவருக்கு ஆச்சரியம் தாங்கலை என்னையா இது நாங்கள் இன்சுலினாக போட்டு சாவுகிறோம் இப்போ இன்சுலினுக்கு புதுசாக ஒரு ஊசி கண்டுபிடிச்சிருக்கான் என்னடானா அவனே வயிற்றில் குத்திக்கிங்களான்னு சொல்லி ஒரு ஊசி தரான் நான் ரயிலில் போகும்போது பார்க்குறேன் என் எதிரில் ஒரு ஆள் வேகமாக ரயில் ஏறி வந்து உட்காந்தார் பொட்டியை திறந்தார் ஊசி எடுத்தார் இது என்ன டாக்டர் மட்டும் இருக்கிறாரு பேஷண்ட்டை காணாமல் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் பனியினு தூக்குனார் சரெக்ட் வயிற்றில் குத்திக்கிட்டார் அப்புறம் உள்ளே வச்சுக்கிட்டார் உட்காந்துக்கிட்டார் என்னடாதுன்னா அது டயபெட்டிஸுக்கு இன்சுலின் நம்மளே ஏற்றிக்கிறதுங்க அப்படின்னு அந்த மாதிரி அவங்க இன்சுலின் மாத்திரையும் மருந்தும் தின்னும் சாப்பிட்றானுங்க ஒரே மாத்திரையில் குணமாயிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு அப்புறம் மேலே பெரிய மாச்சு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னே நான் திருப்பரங்குன்றத்தில் திருமலை கொழுந்து சுவாமி மடம் நான் அமைச்சிருக்கிறேன் வாங்கன்னு நாங்கள்லாம் போனோம் அங்கே போனால் ஒரு ஃபோட்டோவை ஒன்று காமிச்சார் இது எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோன்னார் பார்த்தா வெறும் எலும்பு கூடுதான் இருக்குது அந்த எலும்பு கூடு மேலே ஒரே ஒரு தோல் ஒட்டிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் சதைன்னு சொல்லி ஒரு வெற்றிலை அளவு அகலம் கூட நீங்கள் எடுக்க முடியாது பயந்துட்டோம் இது என்ன ஆவியா பெயான்னு அப்போ அவர் சொன்னார் திண்டுக்கல்ல நரிப்பாறைன்னு ஒரு குகை இருக்குது அந்த குகையில் எங்கள் அப்பா பன்னிரெண்டு வருஷம் அன்ன ஆகாரம் இல்லாமல் சேர்ந்து தவம் செய்தார் அந்த தவத்தை அவர் முறியடிக்கிற போது எடுத்த ஃபோட்டோ அது அவர் செய்து கொடுத்த மருந்துதான் இதெல்லாம் அவர்கிட்ட மருந்தெல்லாம் என்ன வியாதியா இருந்தாலும் ஒருவேளை தான் ஒரு நாள் தான் குஷ்டரோகமா சக்கர வியாதியா உப்பு வியாதியா பிள்ளை பறக்கலையா எதுவா இருந்தாலும் சரி ஒரே வேலைதான் மருந்து வச்சு வித்தி நான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப எனக்கு வைத்தியம் தெரியாது அப்படின்ட்டாரு இதை பார்த்த உடனே என் தந்தையார் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து உன்ன மாதிரி வாரிமனா இருந்தபோது அதாவது நான் நேவியில இருந்த போது இமைமலை அடிவாரத்தில இருந்தபோது டெல்லியில் நாங்கள் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தப்போ ரோட்டில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஆளுங்களாம் ஒரு பத்து பன்னெண்டு பேர் நடந்து போனாங்க அவங்க என்ன நோக்கி வந்தாங்க நாங்கள்லாம் அந்த ஆள் பார்த்து சிரிச்சவங்க என்னடா அப்படி இருக்கிறானுங்க வெறும் எலும்பு கூட இருக்கிறானுங்க அவங்க முதல்ல ஒரு பாஷை எங்கக்கிட்ட பேசினாங்க எங்களுக்கு புரியல இப்படி ரெண்டு மூணு பாஷையாக பேசி கடைசியில் ஹிந்தி பேசினாங்க ஹிந்தி எங்களுக்கு தெரியும் அப்போ நாங்கள் பதில் சொன்னோம் அப்புறம் என்ன கேள்வி கேட்டார்னா இப்போ எந்த ராஜா அரசாண்டு கொண்டு கேட்டாங்க அப்போ நாங்கள் சொன்ன ராஜா பூஜாலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ இப்போ வெள்ளைக்காரன்தாங்க அரசாண்டு கேட்டான் அப்படின்னா அப்படியா சாம்ராட்டு அசோகன் அரசாண்டு கொண்டு இருந்தபோது நாங்கள் குகைக்குள்ளே போய் தவத்துக்கு உட்கார்ந்தோம் இப்போ தான் வெளியே வர்றோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சொன்னோட எங்களுக்கெல்லாம் சிரிப்பு தாங்கலை யோ எங்களை பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டேயா வேற எவன்ட்டியாலும் இந்த கதையை போய் சொல்லு அப்படின்னு பரிகாசம் பண்ணி அவங்கள துறத்தை அனுப்பிச்சுட்டோம் ஆனா அது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது இப்பதான் தெரியுது அவங்கெல்லாம் பெரிய முனிவர்கள் தவ முடித்து வந்திருக்கிறார்கள் அவங்க என்ன சாபம் போட்டு போனாங்களோ அதனாலதான் நான் வாழ்க்கை கஷ்டப்பட்டனும் அப்படின்னு அவர் சொல்லிக்குவார் அதுக்கப்புறம் அவர் ரொம்பவும் படிமானத்துக்கு வந்துட்டேன் இந்த முனிவர்கள் சித்தர்கள் சொன்னா கேள்வி பண்றது இல்லை உண்மையா இருக்குமோ என்ற நம்பிக்கை ஏற்படுது சீயிங் இஸ் பிலிவிங் நேரில் காண்பதுதான் நம்புவது இல்லையா அது மாதிரி இங்க குரு என்பவன் இருளிலிருந்து ஒருவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவன் அடுத்தது உத அல்லது ஜனகா சந்திக்கருக்கு ஜனகான் தந்தையோ ஜன்னா பிறப்பிக்கிறவன் தந்தை தந்தைனா ஒரு பாசம் இப்போ இந்த குரு ஆச்சாரியன் இவங்க கிட்ட எல்லாம் செல்லும் காட்ட மாட்டாங்க கண்டிப்பா இருப்பாங்க நம்மளும் பயந்துருக்கணும் தகப்பனா இருக்கிற போது நம்ம அப்பாதானே அப்படின்னு கொஞ்சம் பிள்ளைகள்லாம் ரொம்ப லீனியண்டா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தகப்பன் ஸ்தானத்திலையும் அவன் இருக்கிறான் எப்படி என்றால் இந்த உலகத்திலே விதைகள் எல்லாம் சூரியனால் தான் உழைக்கின்றன இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய ஆத்மாவானது ஒரு ஆணுடைய விந்துக்குள் போய் எப்படி கலக்கிறது சூரியனால் தான் கலக்கிறது என்று அன்று உபனிஷதங்களில நான் மேற்கொண்டு எடுத்து காமிச்சேன் அப்படி பார்க்குறபோது ஒவ்வொரு உயிர் பிறப்பதற்கும் காரணம் அவனாயிருப்பதனாலே அவனை ஏன் தந்தை என்று சொல்லக்கூடாது அதனால் உரிமையோடு அவனிடம் ஒரு தந்தையிடம் ஒரு மகன் சொல்வது போலே சொல்லிக்கொள்ளலாம் பேசுவது போல் பேசிக்கொள்ளலாம் கல்யாணமான பொண்ணுங்கள்லாம் புகுந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அப்பா அம்மா அப்பா தான் கட்டிபிடிச்சு ஆழுவோம் என்ன இருந்தாலும் அப்பா அப்பா தான் அம்மா அம்மா தான் இவன் எவனோரம் தானே புருசாயங்கிற ஒரு உணர்வு அதான் திருமங்கையாழ்வார் கடைசியில் முக்தி அடைய போகிற காலத்தில் பாடின ஒரு பதிகத்தில் ஒருநல் சுற்றம் என்று தொடங்கக்கூடிய ஒரு பதிகம் அதில் அந்த பத்து பாட்டில் ஏகப்பட்ட திவ்ய ரெஃபர் பண்ணுறேன் சாதாரணமாக ஒரு பதிகத்தில் ஒன்று அல்லது ரெண்டு திவ்ய தேசம்தான் ரெஃபர் பண்ணுவேன் இந்த ஒருநல் சுற்றம் என்ற பதிகத்தில் நிறைய திவ்ய தேசங்களை சொல்கிறேன் அது ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொன்ன குரு சொல்கிறார் ஒரு பொண்ணு கல்யாணமாகி புகுந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாள் முதல்ல அம்மா அப்பா கிட்டே போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு சொல்லுவாள் வீட்டு வேலைக்கார்கிட்ட சொல்லுவா அந்த வீட்டில் இருக்கிற கிளியை பார்த்து பேசுவா நாயை வெடித்து முத்தம் கொடுப்பா பூனைக்கிட்ட சொல்லுவா எதிர் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவாள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவா அடுத்து வீட்டு அலமையல்கிட்ட சொல்லுவா பக்கத்து வீட்டு பங்கச்சத்துக்கிட்ட சொல்லுவா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு ஏன்னா புகுந்து வீட்டுக்கு போகிறாகலாம் புகுந்து வீடு எங்கடானா அடுத்த வீதி என்ன இருந்தாலும் அவங்களுக்கு பிரிஞ்சு போகிறதுங்கிற தாங்க முடியலன்னு சொல்லி அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிக்கிறது பழக்கம் அதுபோல இங்கே திருமங்கை ஆழ்வார் என்ற மணப்பெண் தன் புகுந்து வீட்டுக்கு போகிறாள் வைகுண்டம் என்ற புகுந்து வீட்டுக்கு போக போற இது நாள் வரைக்கும் பிறந்த வீடாக இருந்த இந்த பூமியிலே இந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் ரசிச்ச இடங்கள் கடைசியாக நான் போயிட்டு வரேன்னு சொல்றாராம் எல்லா திவ்ய தேசங்கள்கிட்டையும் நான் போயிட்டு வரேன் வைகுண்டத்துக்கு போறேன் நானே வைகுண்டத்துக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பெண் பாவனையிலே தாய்தக சொல்ற மாதிரி சொல்றாருன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு பரவாயில்ல ரொம்ப ரசனையா இருக்கு என்று மிகவும் ஒரு வைஷ்ணவ குறிப்பு சொல்லுகிறது அது மாதிரி தந்தை என்றால் அந்த பாசம் ஒரு பாசம்தான் ஜனகா ஜீதம் பீஜம் ஓஜகா ஜீவிதம் என்றால் வாழ்க்கை அதாவது லைஃப் பிரைமோடியல் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் இவன் இல்லைனா வாழ்க்கை இல்லை நமக்கு மூச்சு காத்து இல்லைன்னா எப்படி வாழ்க்கை இல்லையோ நமக்கு சோறு இல்லைன்னா எப்படி ஜீவிதம் இல்லையோ அது மாதிரி சூரியன் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லை ஒரு முறை சூரியன் ஒரு சாபத்தின் காரணமாக ஏழு நாள்கள் விரிக்காமல் இருந்து விட்டான் அப்போ உலகமெல்லாம் இருளில் மூழ்கி கிரகங்களெல்லாம் நின்று போய் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக போச்சு அப்போது அத்திரிமுனிவருடைய மனைவி அனுசூயா தான் சூரியனாக மாறி ஏழு நாளும் ஒளி கொடுத்தாள் என்று வரலாறு இருக்கிறது அதாவது சூரியன் இல்லைன்னு சொன்னால் அந்த உலகம் இயங்காது எனவே அவள் சூரியனாக இருந்து செயல்பட்டாள் அப்படின்னு ராமாயணத்தில் சொன்னார் அதாவது ராமாயணத்தில் தண்டகாரணும் காட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னாலே ராமனும் சீதையும் அத்திரி முனிவர் ஆசிரமத்துக்கு போகிறார்கள் அப்போ அத்திரி முனிவர் ராமன் சேவிக்கிற போது அந்த முனிவர் ராமனை பார்த்து இவள் என் மனைவிப்பா சாதாரண கல்வின்னு நினைக்காத இவளுடைய மகிமை என்ன தெரியுமா ஒரு கோபத்தின் காரணமாக சூரியன் ஏழு நாள் உதிக்காமல் இருந்தபோது இவள் சூரியனாக இருந்து வெளிச்சம் கொடுத்தா இந்த உலகத்துக்கே அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு யோக தேஜஸ் இருக்குன்னு பார்த்துக்கவே லேசானவ இல்லை அப்படின்னு அந்த பெண் அனசூரியை தன் யோக மகிமையினாலே ஒரு புதுமண பெண் ஒரு ராஜகுமாரிக்கு வேண்டிய நகைகள் அனைத்தையும் உடனே சிருஷ்டி பண்ணி அவ்வளவையும் சீதைக்கு மாட்டி விட்டா சீதை நகை இல்லாமல் வந்திருக்கா மரபுரியோடு வந்திருக்கிறாள் அப்போ அவ சொன்ன நீ வாழ வேண்டிய பொண்ணுமா நான் கைவி நீ வாழ வேண்டிய பொண்ணு இப்படி நிற்கிறிய மூலியா என்று மூக்குத்தி மாட்டல் காது தோடல் தொங்க எல்லாம் மாட்டி விட்டு அன்று அவர்களுக்கு ஒரு படுக்கைகளையும் ஜோடித்து விட்டு நீங்கள் இந்த இங்கே தங்கங்கள் நாளை இருந்து காட்டுக்கு போகலாம் என்று சொன்னதாக அந்த நகைகளோடு தான் அவள் போகிறா ராவணன் தூக்கிட்டு போகும்போது அந்த நகைகளை தான் அவள் ஒன்றுனா கழட்டி போட்டு போகிறாள் இன்னைக்கு தீக்காகாரன் கேள்வி கேட்குறான் இவங்க தான் ஆண்டி பிரதேசம் காட்டுக்கு போகிறாங்களே சீதை எல்லா நகையும் கழட்டி வச்சுட்டு வந்துட்டாள அன் இப்போ ஒவ்வொரு நகையாக தொங்க விட்டாளாமே எங்கேருந்து இது ராமாயணத்திலே முன்னுக்குப் பின் முரண்ன்னு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி கத்திகிட்டு இருக்கானுங்க அதுக்குதான் பதில் ப்போ இந்த ஜீவிதம் அனசூயை எதற்காக சூரியனாய் மாறி நின்றால் சூரியன்தான் இந்த சகல உலகங்களுக்கும் ஜீவிதம் பீஜம் ஓஜஹா ஓஜஹான ஓஜஸ்னு ஒன்று உண்டு தேஜஸ்னு உண் ஓஜஸ்னு நுண்டு ஆதாரம் இந்த உடம்புல இருக்கிற பிராணன் இருக்க இந்த பிராணன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ச தாத்துக்கள் எலும்பு மஜ்ஜை குருதி நிணம், தசைனு சொல்கிறோம் இல்லையா நரம்பு இந்த ஏழு தாத்துக்களும் இருக்கும் இந்த பிராணம் போயிடுச்சுன்னா இந்த உடம்பு இருக்காது அந்த காலத்தில் முனிவர்கள் என்ன பண்ணுவாங்களான் தவம் செய்வாங்க தவம் செய்கிற போது பஞ்ச பிராணங்கள் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று முதல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நீட்டிக்கக்கூடிய மந்திர சித்தி பண்ணிக்குவாங்க அந்த மந்திரசித்தியின் பலனாக சாப்பிடாம தூங்காம ஒரு இடத்த விட்டு அசையாம வருஷ கணக்குல தவம் செய்வாங்க ஆனா இப்படியே பண்ணிக்கிட்டு போனா என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜில் இவங்க எலும்பு இருக்க அந்த எலும்பும் இல்லாமல் போவதற்குரிய காலம் ஒன்று தேய்மானம் தேய்மானத்தினால அதுக்கு பேரு அஸ்திகத பிராணம் சொல்றது அந்த எலும்புகளே தேய்ந்து போய் இனிமேல் மனித உடம்பு இருக்க முடியாத அளவுக்கு வர்ற வரைக்கும் தவம் செய்து அதுக்கப்புறம் தபத்தின் பயனை அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அஸ்திவத ரிஷிகள் என்று பெயர் என்று சாஸ்திரம் சொல்லுது அப்போது அந்த ஓஜஸ் ஓஜஸ் என்பது பிராணனுடைய ஆதாரம் ஜீவாதாரம் இந்த உடம்பில் எந்த இடத்துல வெட்டினாலும் ரத்தம் வருது எங்கே தொட்டாலும் உணர்ச்சி இருக்குது உடம்பை அறுத்து எந்த ரெண்டு பாகத்தையும் சேர்த்தாலும் ஒட்டிக்குது இந்த விங் டிவின்னு ஒரு டிவி நாமக்கல்ல பார்த்தேன் லாட்ஜில் இங்கே அந்த சேனல் காணாம் அந்த சேனலில் ஒரு ஆப்ரேஷனை ஒவ்வொரு வாரமும் நேரில் காட்டுறான் ஒரு வயிற்றை திறந்து அவன் உள்ளே என்னென்ன வேலை பண்ணுறான்னு டாக்டர் வந்ததை கேமரா வச்சு காட்டுறான் அதில் அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு பேசிக்கிட்டே செய்கிறாரு பாருங்கள் இதுதான் குடல் இது வந்து வயிறு இதுதான் இறப்பய்கிறார் அந்த ஆப்ரேஷனை பார்த்தேன் நம்மளுக்காக பார்த்தேன் அதை பார்த்து முடிக்கிற போது என்ன பண்ணுறாரு சரி இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு போயிச்சு நான் தைப்பாரு பாருங்கள் அப்படின்னாரு எனக்கு என்ன சந்தேகம்னா இவன் மாட்டு கத்தியை போட்டு குத்தி மாடர்ன் பிரிட்ட கட் பண்ண மாதிரி கட் பண்ணி விட்டார்னு இப்போ மறுபடி மேட்ச் பண்ணி வைக்கணும் எந்த செல் எந்த செல்லோடு சேரணுங்கிறத பார்த்து தைக்கணும் கொஞ்சம் முன்வீனானாலும் அது சேராதே இந்த ஆள் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே என்ன அந்த ஆள் பாட்டுக்கு சும்மா இந்த கிராமத்தான் சுருக்கு முடிச்சு போடுற மாதிரி ரெண்டையும் சேர்த்து வச்சு நறுக்கு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு தைச்சி விட்டான் தான் ஒழுங்காக சேர்ந்துச்சா பாட்டுக்கு ஏற்றி இந்த ஆசியமாக ஏற்றத்தாழ்வாக இருக்குது ஒன்றும் ஈவனாக போய் சேரலை கடைசியில் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாரு இது என்ன அப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் சேர்த்துக்கும் ஆண்டவனுடைய படைப்பில் இந்த உடம்பு எந்த பாகத்தில் சேர்த்தாலும் அது சேர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது சரி கடவுளுடைய படைப்பு எப்படி இருக்குது பாருங்க அப்படி இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த செல்லோடு அந்த செல் சேர்த்தா தான் சேரும் ரயில்வே தண்டவாளம் மாதிரின்னு இருந்தால் இவங்க ஒவ்வொரு செல்லாக தேடி பிடிச்சி அதை தைக்கிறதுக்குள்ள பேஷண்ட்டு போயிடும் அப்படி இருக்க முடியும் அதனாலே அந்த மாதிரி ஒரு அற்புதமான சக்தி இருக்குது அதுக்கு தான் அந்த ஓஜஸ்ங்கிறது சில பேர் உள்ளங்கையில் மண்வெட்டி வெட்டி மேல் பகுதி சதை நல்லா ஒருங்குற ஆழத்துக்கு வெளியே விழுந்தோம் அப்புறம் நானே டாக்டர்கிட்ட போய் ஒரு சர்வெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு தையற்கையெல்லாம் போட்டு விட்டான் அப்போ எனக்கு என்ன கியூரியாசிட்டின்னா உள்ளங்கையில் ஏறக்குறைய உரங்களை சதைப்பகுதி வெட்டுப்பட்டு விழுந்து விட்டது இந்த புண்ணு ஆறின பிறகு மறுபடியும் இவனுக்கு ரேகை உற்பத்தி அந்த ரேகை பழைய ரேகை மாதிரி இருக்கிறதா புது ரேகை உருவாகுறதா அப்படின்னு சொல்லி அவனை பத்து நாளைக்கு வருகா அப்படியே வாடா ரூமுக்குன்னு ஹாஸ்பிடல் ரூம் ஹாஸ்பில் வேலைக்கா கையை கையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒரு மாதம் கழித்து பார்த்தா பழைய ரேகைகள் அதே மாதிரி உற்பத்தி ஆகிடுச்சு அவனுடைய கை பிரிண்ட்டு நான் வச்சுருக்குறேன் இப்போ புதுசாக ஒரு பிரிண்ட் எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்போ த மேக்கர் த கிரியேட்டர் எவ்வளோ கேட்டிக்காரான் எவ்வளோ கணக்காக முடிக்கிறான் அதுக்கு காரணம் என்ன வேதம் சொல்லுது இந்த ஓஜஸ் என்ற சக்தி இந்த பிராணம் மனித உடம்புல இருக்கிறதுனால அப்படி இருக்கு மனுஷன் செத்த பிறகும் தள்ளுமுடி வளர்ந்துகிட்டே இருக்கும் தெரியுமா உங்களுக்கு மனுஷ செத்த பிறகும் நெகம் வளர்ந்துகிட்டே இருக்கும் ஏண்டான்னா திண்டுக்காலில் தீனி எழுபது வருஷம் அந்த சாப்பாடு உள்ள உரம் மாதிரி கிடக்கு இது விவசாயம் நடந்துகிட்டு தொடர்ந்து அதனால டாக்டர்கள் இதை இதுக்கு என்ன காரணம்னா அதில் இருக்கிற ஓஜஸ் இப்போ பள்ளி வால் துண்டான உடனே இந்த வால் துடிக்குதே எப்படி அதுல ஓஜஸ் இருக்கே ஸ்டார் ஃபிஷ்னு ஒன்று உண்டு நட்சத்திர மாதிரி ஒரு மீன் அந்த மீனுடைய ஒரு பகுதியை வெட்டி போட்டீங்கன்னா வெட்டப்பட்ட பகுதி முழு மீனாயிடும் ஒரு மீன்லேருந்து நூறு மீன் தயார் பண்ணலாம் அது உற்பத்தி இருக்கும் அற்புதமானது ஒரு படைப்பு அந்த ஓஜஸ் தான் காரணம் அதான் சொல்றம் ஓஜஹா அனைத்துக்கும் விதையா இருக்கக்கூடிய ஓஜஸ் என்று சொல்லலாமா ஏவம் நிர்ணயத்தை நிர்ணயிக்க முடியுமா முடியாது எவனை இப்படி இவனென்று நிர்ணயிக்க முடியாதோ அந்த முடியாதுங்கிறது எங்கே இருக்குதுன்னா எகவுக்கு அப்புறம் க தெல்லுங்க இவ தெல்லுங்க ந வந்திருக்கு பாருங்க அந்த ந வந்து இங்க ஓட்டணும் ஏவம் நிர்ணயியத்தே எவனை நிர்ணயிக்க முடியாதோ க இவை எவனை போல் என்று ஜகதாம் சர்வதா சர்வதா அசோ இந்த உலகை சர்வதா என்றால் எல்லா வகையாலும் சர்வதா என்றால் எப்பொழுதும் ரெண்டாவது தானா போட்டா எல்லா வகையாலும் மூணாவது தானா போட்டா எப்பொழுதும் எக்காலத்திலும் சர்வதா சர்வதா ஏகதா உலகிற்கு பாதுகாப்பு அளிக்கிறான் சர்வதா அசோ அசோ சூரியனுடைய சுட்டு அசௌ சர்வாக்காரோ சகல வடிவிலும் அவன் உதவி செய்கிறான் சர்வ ஆக்கார உபகாரி இந்த மூணு வார்த்தை சேர்ந்தது சர்வாக்காரோ நீங்க பாக்குற எல்லா சாமியும் அவன் தான் அவன் தான் எல்லா சாமிக்குள்ளே இருந்தும் வேலை செய்கிறான் அடுப்பில் ஏறிகிற கேஸ் விறகு எல்லாத்துக்குள்ளேயும் அவன் தான் இருக்கிறான் கேல்சியம்னு சொல்கிறவன் சுண்ணாம்பு அதுக்குள்ளே அவன் இருக்கிறான் இப்போ நகம் இருக்கேன் நம்ம கை நகம் வந்து கெரட்டின் என்று சொல்லப்பட்ட ஒரு வகை புரதமும் கேல்சியமும் சேர்ந்து உருவாகுது அந்த கெரட்டீன்ங்கிறது வீக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு நகம் எல்லாம் முறிஞ்சு போகும் பல்லுலாம் அடிக்கடி விழுந்து போகும் எலும்பு ஃப்ராக்சர் ஆகும் அதுக்கு தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க வெத்தலைப்பாக்கு போடுங்க நாங்கள் சாப்பாட்டுக்கு பின்னால் வெத்தல பாக்கு போட்டால் அதில் சுண்ணாம்பு வச்சு விற்க சாப்பிட்றோம் இல்லையா அந்த சுண்ணாம்பில் கால்சியம் டெய்லி உள்ள போகும் அப்படியே என்னுடைய ஆச்சாரியர் அவருக்கு கால்சியம் பத்தல உணர்வு வந்ததுன்னா அதுக்கு பதில பார்க்க போடுற பழக்கம் இல்லை அதனால் அந்த வெள்ளி அடிக்கிறதுக்குன்னு ஒரு சுண்ணாம்பு பார்த்துருக்கீங்களா சுண்ணாம்பு கல் அதை தண்ணியில் போட்டால் அப்படியே சுன் வரும் அந்த தண்ணி மேலே நீய்த்து இருக்கும் ஒரு பாட்டில் எடுத்து அதை குடிச்சிடுவார் அப்படி நமக்கு பயமாக இருக்கும் ஐயா வெந்து போகும்போது அவருக்கு ஒன்றும் அது அப்படியே சாப்பிட்டதுனால எனக்கு எலும்பு ஃப்ராக்சர் கிடையாது பல் ஒன்று உழுகிறது கிடையாது நகரத்தில் ஒன்றும் எஃபெக்ட் கிடையாது அப்படிங்கிறார் ஓரளவு சுண்ணாமு நமக்கு தேவையான சுண்ணாமுகிறது சூரியனுடைய சக்தி தான் வாயில் வெறிஞ்ச சுண்ணா எடுத்து வச்சு பாருங்க சுரீர்னு இருக்கும் அது உஷ்ணமானது சில பேருக்கு தொண்டை கட்டிக்கும் குளிர்ச்சினாலே தொண்டை கட்டிக்கிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க சுண்ணாம தொண்டையில் தடைக்குவாங்க அந்த குளிர்ச்சியை முறியடிக்கும் இது உஷ்ணம் இது உஷ்ணம் தரக்கூடியது அதனாலே ஏவம் நிர்ணயத்தை எகக்க இவன ஜகதாம் சர்வதா சர்வதாச் சர்வாப சர்வாக்காரோ சகல வடிவாகவும் இருந்து நமக்கு உதவக்கூடியவன் அவன் என்ன செய்யணும் திசத்து அவன் கொடுக்கட்டும் என்ன கொடுக்கட்டும் அடுத்து இன்ட்டு நூறு ஆயிரம் ஆயிரம் கிரணங்கள் தசசதாபீஷு பாருங்க ஆயிரம் கிரணங்கள் உடையவன் சூரியனுக்கு எங்க பெயர் அந்த ஆயிரம் கிரணங்களை உடையவன் உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் அப்படிங்கிற இந்த சூரியன் நமக்கு சும்மாவே நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போது விண்வெளி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க பூமி வந்து ஒவ்வொரு நாளும் சூரியனை நோக்கி கிழக்கு நோக்கி சுற்றுதுங்க கிழக்கு நோக்கி மணிக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கான் அதனால் நீங்கள் கிழக்கு தலைவச்சுப்படுத்தால் என்ன இருது உங்கள் இரத்த ஓட்டமும் பூமியின் சுழற்சியும் ஒன்றுக்கு ஒன்று அனுசரணையாக இருக்குது அதுக்கு எது திசையில் தலைவச்சுப்படுக்கிறீங்க அது குறிப்பாக வடக்கு திசையில் வச்சிங்கன்னா ரொம்ப ஆன்டி கரண்ட் ஆகுது பைத்தியமே பிடிச்சிடும் அதனால் கிழக்கு திசையில் தலைவச்சுப்படுக்குற போது ரத்த ஓட்டமும் பூமியும் சூரியனை நோக்கி போகும் அந்த சுழற்சிக்கு அனுசரணையாக இருக்கிறது சூரியன் தான் அந்த பூமியை அப்படி ஆக்கர்ஷனம் பண்ணுறான் அப்படி வா என்னை சுற்றி அது நமக்கெல்லாம் செய்த ஒரு மாபெரும் நன்மை தசசத என்று பத்து இன்ட்டு என்ற அந்த எண்ணிக்கையை பெருக்கி காட்டுறது வந்து ஒரு கோடி ரூபா செலவாச்சுங்க இந்த ஸ்கூல் கட்டி முடிகிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபால் பெருமையாக என்ன சொல்லுவாருன்னா நூறு லட்சம் சும்மா இல்லை அப்படிம்பாரு ஏன் ஒரு கோடினா நூறு லட்சம்னு தெரியாதா அப்படி பிரித்து காட்டுறது அதனுடைய பெருந்தொகையை அந்த பெரு பெருந்தொகையின் தன்மையை உறுத்தும்படி செய்வதற்கு அப்படி சொல்கிறது தச சத அப்படின்னு இந்த ஆயிரம் கோடி கதிர்கள் என்னடா செய்யுது அப்படின்னா ஆயிரங்கிறது ஒரு அடிப்படை நம்பர் ஒவ்வொரு கதிரும் நூறு நூறாக பிரிதான் ஆயிரம் கோடி கதிர்கள்ங்கிறாங்க அந்த கதிர்கள் ஒவ்வொரு மண்டலத்திலும் பாய்கிற போது ஒவ்வொரு விதமான தாக்கம் ஏற்படுகிறது அதில் ஒரு தாக்கம் இப்போ சமீபத்திலே நாசாக கண்டுபிடிச்சிருக்கேன் என்னான்னா நம்முடைய அண்டத்துக்குள்ளே ஒரு வைரக்கல் ஒன்று சுற்றிக்கிட்டுருக்கான் அது சென் பெர்சென்ட் வைரம் டைமண்ட் டைமண்ட் எப்படி உருவாகுதோ அந்த மாதிரி உருவானது அது ஆனால் அந்த வைரக்கல்லுடைய எடை என்னடான்னா ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஏழு மில்லியன் ட்ரில்லியன் கிலோ பில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் தான் என்னன்னு உங்கள் கணக்கு வச்சரை போய் கேளுங்கள் ஏன்னா போர்டு இல்லை போர்டு இருந்தால் பண்ண எழுதி போட்டு காமிப்பேன் அது பாட்டு நீங்கள் ஒன்று போட்டு சைப்பராக சேர்க்க வேண்டியதான் அத்தனை கிலோ எடையுள்ள ஒரு வைரக்கல்லு சுற்றிக்கிட்டு இருக்கான் அவ்வளவு கிலோ எடையுள்ள வைரத்தை ஒரு மனுஷன் தூக்கவே முடியாது யானை கூட தூக்க முடியாது அதை ஏன்னா இங்கேருந்து விட்டு அறிஞ்சான் சுற்றிட்டம்டா அப்படின்னு சொல்லினா அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த விண்வெளி மண்டலத்திலே ஆஸ்டிராய்டு என்று சொல்லப்பட்ட சில கிரகங்களுடைய துகள்கள் சூரியனுடைய ஒளியினாலே தகிக்கப்பட்டு இப்படி வைரமாக மாறிவிடுகிறது அப்படின் வைரமாக மாறி அதை சுற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ இருக்கிற வைர வியாபாரிக்கு அமெரிக்காவில் படித்ததுலேருந்து அவனுக்கு நிம்மதி இல்லை கிடைச்சா இப்படி வைரம் கிடைக்கணும்டா அப்படின்னு பார்த்தான் அந்த வைரம் தலையில் விழுந்தான் அவன் அப்படி பூமிக்குள்ளே அவ்வளவு கனமான வைரம் இப்படி சூரியனுடைய ஒளிக்கு அப்படியெல்லாம் தாக்கம் இருக்கு என்று சொல்கிறார் தசசதாபிஷு அபியர்த்தித்தம் வகா இதுக்கு முதல் இதாக திசத்தூண் போட்டிருக்கு பார்த்தீங்களா திசத்துனா கொடுக்கட்டும்னு அர்த்தம் எதை கொடுக்கட்டும் அபியர்த்தித்தம் அபியர்த்தித்தம்னா நீங்கள் விரும்பினவற்றை நீங்கள் ஆசைப்பட்டவற்றை ஆசைப்பட்டது ஆளாளுக்கு விதவிதமான ஆசை இருக்கும் அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க வெளியே சொல்லக்கூடிய ஆசைகள் சிலது இருக்கும் இப்போ ஒரு தாத்தாவை போய் ஒரு எண்பது வயசு தாத்தாவை போய் உங்கள் மனசில் என்ன ஆசை இருக்குது என்ன ஆசை இருக்குது நான் முடிஞ்சு போன கதை என் பேராண்டிகள்லாம் நல்லா இருந்து அவங்க கல்யாணத்தை பண்ணி வியாபாரம் நல்லா நடந்தால் அது போதும் எனக்கு அப்படிம்பாரு ஆனால் மனசுக்குள்ள அவருக்கு என்ன ஆசைன்னு சொன்னால் யாராவது ஒரு முனிவர் கிடச்சா ரெண்டு உருண்டை லேக்கியத்தை உருட்டி போட்டால் நமக்கு பழையபடி இருபத்தஞ்சி வயசு இளமை வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி அப்படி இன்னொரு முப்பது வருஷம் இருந்தால் நல்லா இருக்கும் இது யார்ட்டை போய் சொல்ல முடியும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து அந்தரங்க ஆசைகள் அதனால தான் அவர் ரொம்ப நாசுக்காக சொல்கிறாரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வளங்களும் கிடைக்கிட்டுன்னு நான் ஆசீர்வாதம் பண்ணலை ஏன்னா அப்படி சொன்னால் காமனாக போயிடும் பொதுவாக என்ன நினைப்பான் கிழவனுக்கு கிழவனுக்கு நடக்க வேண்டியது நடக்கட்டும் வாலிபனுக்கு வாலிபனுக்கு நடக்க வேண்டியது நடக்கட்டும் ஆகி போகும் அது பல பேருக்கு பிடிக்காது அதனால உங்கள் உங்கள் ஆசை என்ன இருக்கோ உங்கள் மனசுக்குள்ள அதெல்லாம் நடந்தேறட்டும் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு லார்ஜ் ஹார்ட்டாக அவர் பிளெஸ்ஸிங் விடுறாரு அபியர்த்தித்தும் வாகா உங்களுக்கு திஷத்து கொடுக்கட்டும் அப்படிங்கிறாரு இதுதான் அவருடைய நூறாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்திலே அவர் வந்து தொடக்கத்தின் முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்த அந்த பீஜ மாலையை இதில் முடிக்கிறார் அதாவது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பீஜாட்சரங்களை வச்சுக்கிட்டே வர்றார் அதனுடைய கடைசி இதை கூட நீங்கள் வைக்கிறார் அடுத்து நம்ம புதன்கிழமை வர புதன்கிழமை பார்க்க போகிற பலசுதி ஸ்லோகத்தில் மேரு என்று சொல்லுவார்கள் இந்த ஜெவ மாலை ஜெயிக்கிற போது ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிக்க வேணாமா ஒரு கொட்டை மட்டும் வித்தியாசமாக இருந்தால் தானே நீங்கள் வந்து சுற்றி வரும்போது ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சுன்னு தெரியும் இல்லாட்டி நீங்கள் பாட்டுக்கு செக் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டியதான் நம்பரை கண்டுபிடிக்க முடியாது அந்த வித்தியாசமான கொட்டைக்கு மேருன்னு சொல்லுவாங்க அடுத்த முதலாம் நம்ம பார்க்க போகிற அந்த ஸ்லோகத்துக்கு மேலோன்னு பேர் அதோடு அந்த பீஜமாலே முடியுது அதனால இந்த நூறு ஸ்லோகத்தை ஒழுங்காக வரிசையாக சொல்லி வந்தீங்கன்னா அந்த பீஜம் பூர்த்தியாகி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவர் சொன்ன பிளெஸ்ஸிங் கிடைக்கும் என்பதற்காக அதை சொன்னேன் இன்னொரு முறை படித்துக்காட்டு பாருங்க தேவக கிம் பாந்தவக சாத்த பிரிய சுகு அத்தவா ஆச்சாரிய ஆஹோஸ்வித் அரியோ ரக்ஷா சக்ஷுர்னு தீபோ குருருத ஜனகோ ஜீவிதம் பீஜம் ஓஜா ஏவம் நிர்ணயத்தே யஹ க ஜகதாம் சர்வதா சர்வதா அசோ சர்வகாரோ உபகாரி திசது தசசதா அபிஷு அபியர்திதம் அடுத்த வாரம் விழாவுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நமது உண்மை தொண்டு திரு டி கே பாலசுமணி அவர்கள் சிறப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் பித்துக்குடி முருகாசர் நேரடியாக பேசியாச்சு அவர் வர்றேன் வர்றேன் வரேன்னு சொல்லிட்டாரு ஆனால் நீங்கள் தான் வர்றேன் வர்றேன்னு வரணும் வராமல் இருந்துடாதீங்க குடும்பம் வரைக்கும் அதுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கறதுக்கு அது பலசுறுத்தி நாளாக இருக்கிறதுனால நீங்கள் இடையில் மற்ற நாள் வராமல் இருந்தால் கூட அந்த நாளில் கேட்டீங்கன்னா அந்த பலன் கிடைக்கும் சொல்லுவார்கள் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் நடுவட வேண்டாம் இன்றைய உபயதார்களான வைஷால்வரி திருமதி கே லட்சுமிபாய் அமேரவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் நன்றி கூறி வழிபடுகிறேன் ஜெய்